ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله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 إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وبشروا بالجنه التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الجنيا وفي الآخرة ولكم فيها ما تستهي أنفسكم ولكم فيها ما تبعون نزلا من غسور الرحيم وقال النبي صلى الله عليه وسلم من سافا اجلج ومن نذلج بلغ المنزل الا ان صله الله غاليه الا ان صله الله الجنه او كما قال صلى الله عليه وسلم pera pandayte ipade iparipalikakuri allahu ke ellam pogalum salatellum karanayum salamellum idethammum muhammadul mustafa அஹ்மது முஸ்தபாது நடக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னாள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் சந்திரிக்க கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான விடயங்களை செய்யுமாறு அந்த அளவிற்கு நடக்குமாறும் என்பதாக தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுகும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் பின்னால் உங்களுக்கும் நான் ரத்திய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே கண்ணியத்த ராக என்று செல்லக்கூடிய மார்கம்தான் அஹான செலவெச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எனவே உலகத்திலேயா இருந்தாலும் சரி மறுமையாள இருந்தாலும் சரி ஒரு மனிதன் ஒரு கண்ணியமான வாழ்க்க வாழ வேண்டிய குரான் மூலமாகவும் முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு படுத்தி தந்திருக்கிறார் எனவே அந்த குரான் அதே மாதிரி ஹஜீப் சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த முறையில் உலகத்துல வாழ்ந்து காட்டினாங்களோ அந்த முறையில நாங்க எங்களுடைய வாழ்க்கை அமைக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப எங்களுடைய உள்ளத்துல நிம்மதிய சந்தோஷத்த கண்ணியச ராகச எல்லாம் உண்டாக்குவான் நாங்க விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அமல்கள் செய்வாங்களோ சொல்றான் அவர்களுக்கு நாங்கள் உலகத்துல மனமான வாழ்க்கையை தருவோம் என்பதா அல்லா சொல்றான் நண்பர்களே மனமான வாழ்க்கை என்ன யாரும் நினைக்க கூடாது இல்லாத வாழ்க்கை அல்லது ஒரு மனிதன் பணக்காரனாக வாழ்கிறது இதுதான் மனமான வாழ்க்கை என்பதாக எந்த முப்பத்திரும் எந்த ஆலிமும் சென்றது கிடையாது சென்னா கண்ணிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹக்கு நிம்மதிக்கு பெயர் தான் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பிரச்சனை வாழ்க்க இருந்தாலும் சரி உள்ளம் இருக்குது ரபுள் ஆலமீன பொருந்து கொண்ட நிலைமையில அந்த மனிதன் இருக்கிறான் என்றா நிச்சயமாக சத்தியமாக அந்த மனிதன் லட்சக்கணக்கான சோதனைகளுக்கு மத்தியிலேயும் ஒரு மனமான வாழ்க்கையை வாழ்கிறான் தானே சொல்றேன் என்றா முகம்மலை அவர்கள் என்பதை தவிர வேறு யாருக்கும் வேற எந்த கருத்தும் இல்ல ஹதீஸ்ல கூட நபி சொல்லு வலை நிவசல்லம் அவர்கள் படுத்தினாங்க எல்லா நபிமார்களை விட உலகத்துல நான் கஷ்டப்பட்டேன் என்பதான் சொல்லாமோட இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மதீனக்கு போனதுக்கு பின்னால கல்லு கட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு பசி கூடிட்டு மதியத்துக்கு பின்னால பல சோதனைகள் சகோதரர்களின் நண்பர்களே சூன்யம் செய்யப்பட்டாங்க பாரு வாழ்க்கையில் கூட அந்த அளவுக்கு சோதனைகள் வந்திருக்காது எந்த அளவுக்கு நகை வாழ்க்கையில் வந்து கிடையாது ஆனாலும் நல்ல வாக்குனமான வாழ்க்கையை தருவோம் ஆகப்பெரிய கேள்வி என்ன உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் நதி செல்ல வாங்குவதை செல்லும் அவங்களுக்கு அப்ப மனமான வாழ்க்கை இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறேன் நண்பர்களே நன்றாக விளங்கி கொள்ளுங்க கருத்து என்னென்ன ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் சரி உள்ளத்துல அல்லாஹ் ஒருவகையான அது சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தருவான் அல்ல நிம்மதியை தருவான் என்னோட அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை அல்லஹா தருவான் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா சகோதரர்களின் நண்பர்களே ஒரு கிளாஸால செய்யப்பட்ட ஒரு ஸ்டம்ரா ஒரு ரூமுக்கு அடிக்கிறதுக்குள்ள இவருக்கு வெளியே விலங்கு எத்தனையோ மரங்கள் அடிப்பட்டு போகுது இவருக்கு விளங்குது என்ன அவருடைய குடும்பம் அடிப்பட்டு போகுது இவருக்கு விளங்குது எத்தனையோ மக்கள் மௌசாக இவருக்கு விளங்கு பெரிய ஒரு சேதம் உண்டா ஆனா இவர் கிளாஸ் ரூம்க்குள்ள இருக்கிறார் இவர் அழுந்து கொண்டிருக்கிறார் இந்த காட்சிகள் எல்லாம் சான்றாரு ஆனாலும் இவருக்கு இந்த காக்கால் எந்த தாக்கமும் இல்லை கன்னிய சகோதரர்களே நண்பர்களே வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு கிளாஸ் பெருசா விளங்காது நாங்கள் என்ன நினைப்போம் விழுந்துட்டாரே இல்ல இல்ல கண்ணியக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவர் கிளாஸ் இருக்கிறார் இந்த காட்சிகள் எல்லாம் சான்றார் ஆனா இந்த காட்டுடைய தாக்கம் அவருக்கு உண்டாக இல்ல இதே மாதிரி ஒரு மூணு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த கல்புக்குள்ளார் சந்தோஷமாக புரிந்து கொள்வார் நண்பர்களே எங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒன்றும் நடக்காது ஒருத்தர் ஹவுஸ்ஃபுல்ல ரிஸ்பான்ஸ கையோட போடுறாரு வர தண்ணி தான் இருக்குது ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை தான் விளங்கும் அதுதான் எந்த விதமான தாக்கமும் உண்டாகாது உள்ளத்துல நாங்கள் நிம்மதியை உண்டாக்குவோம் என்பதுதான் அந்த ஆயசுலேயே விளக்கம் நண்பர்களே அதே மாதிரி உதாரணம் தான் ஒரு மனிதன் ஒரு ஸ்பைசி கபாண்டு ார் சரியான உறப்பு கடிச்சு தின்றார் ஆனா ருஷியா இருக்குது உறப்பாகவும் இருக்குது பார்க்க எனக்கு விளங்குது அவருடைய கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குது வேறுவை கொட்டிக்கொண்டே இருக்குது ஆனா இன்பமாக தின்றார் வெளியில பார்த்து கொண்டிருக்க கூடிய எங்களுக்கு கஷ்டமா இருக்குது நாங்க சொல்றோம் கபாப தாங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க வேறு கண்ணெல்லாம் சோழ்ந்து பேசு அழுந்து கொண்டிருக்கிறீங்க இவர் சொல்வார் கபாப சகமா ஏன் அது எனக்கு உறப்பாக தான் இருக்குது வேறுவை கொட்ட தான் செய்து சண் சோப்பாகி தான் இன்பம்பாபத்துக்கு உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் இருக்கிறேன் அந்த சோதனைகளை வெட்டி நாங்க முடிவு செல்ல முடியாது இவர் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார் இவர் நிம்மதியற்ற நிலவில் இருக்கிறார் இல்ல இல்ல சோதனைக்கும் வேதனைக்கும் மற்ற வித்தியாச சோழமா எழுதி காட்டுகிறார் எனக்கு ஒரு பிரச்சனை வருது கணிய சகோதரர்களே நண்பர்களே கிட்டாப்ல எழுதுறாங்க ஒரு மனிதனுக்கு வந்திருக்கிறது சோதனையா அல்லது ஒரு மனிதனுக்கு வந்திருக்கிறது வேதனையா என்றது முடிவு செய்யறதுக்கு ரெண்டு மூணு அடையாளங்கள் இருக்குது முதலாவது அடையாளம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நிம்மதியற்றிய சகோதரர்களின் நண்பர்களே இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா இவர் வளமையாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அமல்கள் இருந்து தூரமாக அமல்கள் இருந்து தூரமாக ஹ விட்டும் தூரமாக போறார் இந்த பிரச்சனை இருக்குது இது சோதனை அல்ல அவர் நேரத்தோட செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளுக்கு வந்திருக்கக்கூடிய வேதனை என்பதுக்கு அடையாளம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதனுக்கு சோதனை வந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா அந்த சோதனையால் அவர் அல்லாஹுடைய நெருக்கத்தை உள்ளம் பல்விக்கிறேன் அல்லாஹோட தொடர் சாகரிக்க வெளிவங்கமா பார்ப்ப போல பெரிய சிரமத்தில் இருக்கிறார் ஆனா அல்லாஹு ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு சாயம் வந்து கொஞ்சம் எனக்கு என்ன தாங்க ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தை அல்ல டாக்டரோட மகோட பேசக்கூடிய வார்த்தை எனக்கு யா இந்த மே செய்த ஒரு நாளும் இரண்டாவது அடையாளம் நாளுக்கு அமல்களை விட்டும் தூரமாக விழுவார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தலனு நாங்களை பணக்காரன் ஆக்குவோம் என்பது கருத்தல்ல உங்களுக்கு உள்ளத்தில் நிம்மதியை தருவோம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பிரச்சனை முழு ஆட்சியும் உலகமும் உனக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அல்லஹனோடு இருக்கிறான் அவனனுக்கு வழிகாட்டுவான் இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் முன்னு கால நை நதி பின்னுக்கால இந்த நேரத்திலேயும் ஒரு மோமின் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நான் என்ன செல்ல வாழேன் என்றா உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹூசிசாக செஞ்சு வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹாக சில நேரங்களில் சோதிக்கலாம் ஆனாலும் அந்த மனிதனுக்கு உலகத்துல ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹு அல்லாஹ்ல வாக்களித்திருக்கிறான் எனவே நிம்மதி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில மாத்திரம் தான் அல்லஹ் வச்சிருக்கிறான் செய்கிற வேற எந்த முறையிலையும் அல்லாஹ் உலகத்துல நிம்மதி சந்தோஷம் கண்யம் ராக வச்சதே கிடையாது அல்லாஹ் وسلم அவர்களுடைய பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் குரான் அல்லாஹா தெளிவாகவே சொல்றான் நீங்க சொல்லுங்க மக்கள் என்னையோட இறக்கம் வைக்கிறதாக இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க அந்த அளவுக்கு நான் அவங்களோட இறக்கம் வைப்பேன் என்பதாக சொல்லுங்க உலகத்துல நாங்க அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய இரக்கம் போனும் என்றால் அந்த நதியை தவிர வேற எந்த வழியிலையும் அல்லாஹ் அல்லாஹுடைய மகபத்தை வச்சதே கிடையாது எனவே சகோதரர்களே நண்பர்களே இந்த உம்யம் வாழ்க்கை வழிமுறை மாத்திரம்தான் நல்லா வச்சிருக்கிறான் முழு இருக்கக்கூடிய யகுதி அசராக்களுடைய முயற்சி என்னென்னா இந்த நபி வலியை விட்டு எங்களை தவிர அவர்களுடைய முழு முயற்சியுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே நபி அவங்களோட பாதையிலிருந்துகளையே தூரமாக்கணும் நபியாவோட சுண்ணத்திலிருந்துகளையே தூரமாக்கணும் நபியாவோட மகப்பத்திலிருந்துகளையே தூரமாக்கணும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர எங்களையே முர்த்ததாக்கணும் இஸ்லாத்திலிருந்து தூரமாக்கணும் என்பது அவங்களுடைய நோக்கம் அல்ல சகோதரர்களே நண்பர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் மத்தில உள்ள வித்தியாசம் தான் சொல்கையை தவிர முஸ்லிமுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறேன் வாழ்க்கை என்பதை நாங்கள் விதம் இஸ்லாத்துக்கும் குஃபுருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் சொல்லுக ஒரு மனிதன் சொல்லவே இல்லை அவருக்கு இஸ்லாமே இல்ல இஸ்லாத்துக்கும் குஃபுருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தான் சொல்லுக ஒரு முஸ்லிமு மக்கள் வித்தியாசம் என்னத்தான நதியுடைய வாழ்க்கை தான் சொல்லுற நான் ஒரு முஸ்லீம் நண்பர்களை சொல்லுற இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் விஷயம் ஒரு மனிதனை பார்த்து சொல்றதுக்கே யோசனை அறிக்கிறேன் முடிவு செய்யலாம் இருக்கு நான் சொல்லுறேன் வாழ்க்கை இல்ல எனவே முஸ்லிமா என்று கண்டுகொள்ளலாம் பொறவுதான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல செல்ல வேண்டிய நிலைப்பாடு தான் இருக்கிறது சகோதரே நண்பர்களே ஒவ்வொருத்தரும் அழிச்சு போடுமாக்கள் வாழ்க்கையில் உள்ள நசரா முழுமையான கடைசி கட்டம் அந்த கடைசி கட்டத்துக்கு போறதுக்கு மூணு கட்டங்கள் இருக்குது அந்த மூணு சட்டங்களை தாங்கினத்துக்கு பொறவுதான் ஒரு மனிதன் அந்த கடைசி கட்டத்துக்கு போவார் இஸ்லாச விட்டு வெளியே போவார் அதுல முதலாவது கட்டம் தான் நண்பர்களே நபி செல்ல வரைவ செல்லுமோ எந்த முறையில சாப்பிட்டாங்களோ நபி செல்லவாக வலைய செல்லுமோ எந்த முறையில வெளிவாக்கலுக்கு போனாங்களோ நபி செல்லவாக செல்லுமோ எந்த முறைக்கு கண்ணாடிய பார்த்தாங்களோ நடந்தாங்களோ அன்றாட பலத்த வழக்கங்கள் இருக்கிறேன் இதுல நாங்க சிங்கத்திலிருந்து தூரமாகிறது இருக்கிறேன் இதுக்கு பேரு தான் இருக்குதா உள்ளதுல கையை வச்சு யோசிச்சு பார்ப்போம் இன்றைக்கு நாங்க காலையில எலும்பி பெட்ல இருந்து டொய்லெட் போனது பெட்ல இருந்து எழுந்தது ஒரு முஸ்லீம் போலையா நதியாவுல போலையா அல்லது அந்நிய மக்களை போலையா அந்த பெருந்து நடந்து போனது நதி செல்லம் அவங்க எழுப்பி வெளிவாசல் போக்காட்டின் வெளிவாக்கல் டொய்லெட்ல போனது அந்த டொய்லெட்ல பேச துன்பினது அந்த டொய்லெட்ல நான் இருந்த நேரம் நதியாங்களை போல இருந்தேனா ஒரு வேறொரு மனிதன போல இருந்தேனா டொய்லெட்ல இருந்து கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே நாளுக்கு நாள் சாப்பாட்டுடைய ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய முறைகளை ஆசைப்பட்டே நண்பர்களே இதுதான் சொல்லுவாங்க முதலாவது சட்டம் பழக்க வழக்கங்கள்ல நாங்க முறுத்தாகிட்டோம் இஸ்லாசமிட்டோம் எங்களுக்கும் அந்நியக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவங்க கடைசி சக்கராத்துடைய பேசி வார்த்தையும் அந்த நேரத்துல மோசா உடுத்திருக்கிறாங்க மோசா என்று சொல்ற அரபாலு சொல்லுவாங்க கூடிய நேரத்தில் அதுக்கு மேல மசக செஞ்சா போதும் அடிக்கடி உள் எடுக்கிற சிரமம் சுட்டி அந்த குப்பிணியால பேசுறாங்க ஒரு கட்டம் வந்து ஒரு விஷயம் வேலையாட்கள் விளங்கல்ல நல்ல பார்த்துட்டு விளங்கினாங்க அதே காலில் உள்ள சொத்த கழட்ட சொல்றாங்க குப்ப அத கழட்ட போகக்கூடிய நேரத்தில் காலம் அடிக்கிறாங்க மருவ கையால விஷாரா பண்றாங்க மருவ கழட்ட போறாங்க காலம் அடிக்கிறாங்க இவங்க மகன் கிட்ட போறாங்க மகனா யூசுப்ரஹிம் மொஹுலா என்னமோ சொல்றாரு மறுவ குஷ்ப கால்ட்ட போகக்கூடிய நேரத்துல சொச கால்ட்ட போகக்கூடிய நேரத்துல மருவ காலம் அடிக்கிறார் சொன்னாங்க மோனா யூசுப் அரஹிம் மொஹுலா எந்த வாப்பா சைக்கிணையால சொல்றது சொச கல்ட்ட தள்ளிதான் ஆனாலும் எப்படி சொல்லது காலை முற்படுத்தி கால பிற்படுத்துறது வலது காலக்கு அது சுத்தி தான் காலை அடிக்கிறார் எடுத்து காலுக்கு உங்க கையை நீட்டுங்க பார்ப்போம் எடுதாலுக்கு கைய நீட்டு காலை அப்படியே வச்சு கொண்டிருக்கிறார் கடைசி சக்கர தயாரில்லை இதுதான் ஹக்கான மக்களுடைய அடையாளம் எதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யோசிச்சு பாருங்க நாங்க நீங்க எந்த ஆலாத்துல இருக்கிறோம் ராகு அண்ணுவாங்க உடன்படிக்கூடிய நேரத்தில் பேச்சுவார்த்தைக்காக அனுப்புறாங்க ஒரு கண்ணியமானவர் பேச்சுவார்த்தைக்கு போறாரு பெரிய பெரிய தலைவர்களோட பேச போறீங்க சாரத்தை இப்படியா கெட்டி போறீங்க சொன்னாங்க நபியாவோட சாரம் கெட்டுறது இப்படிதான் கணுக்கால நடுக்கு நண்பர்களேர்மான அந்த நேரத்தில் சாப்பாடு திடீர் பிரதேசத்தில் இவ்வளவு சாப்பாடு குழியல் இருக்கக்கூடிய நேரத்துல அரச மாளிகைல கீழ விழுந்து எடுத்தது சாப்பிடுறது கேவலமா இல்லையா சொன்னாங்க இந்த வேண்டி ஒரு அப்படியே வயிற்று குத்தி ஆகிறதுக்கு அது காரணமாக அமைது பெட் இருக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் அந்த ஓட்டைகளால் வெளியே வருவது எப்போ எழுங்கின உடனே சொல்ல நேரம் சரியா என்று கேக்குறாங்க ஏன் என்பதாக சொல்றாங்க அதில் ஆச்சரியமான விஷயம் இந்த சக்கரத்துல ஆறு நாட்கள் இருக்கிறாங்க ஒரு சர் வாரம் நோய் விசாரிச்சுட்டு போறாங்க போற நேரத்துல மருவ திருப்பி கூப்பிடுறாங்க வாங்க வாங்க வாங்க ஒரு சுத்துக்கு மாற்றம் செய்றாங்க அத கூட காங்கிரசுக்கு சாபாக்கள் தயாரில்லை எங்களுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதான் எங்களுடைய உலக பெரியார்கள் செல்றாங்க விஷயத்தில் வித்தியாசமே தவிர்க்கிய சகோதரர்களே நண்பர்களே இந்த சிந்தனை பெரியார்கள் எந்த சுண்ணத் அந்த காலத்தில் எந்த சுண்ணத்தை செய்ய ஏன் தன்னாடியே பார்க்க ஓடுகிறது நீ என்னையோட முகபத்லிபுரோட போறாங்க நீ என்னோட முகப்பத்யா தமிழர் போறாங்க எழுது கால வைக்கிறாங்க நீண்ட நிலமையும்து சிந்தன ரீதியில் ஒன்றும் கருத்து என்ன கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே ஒன்றைக்கு செய்யாம இருக்கிறது இன்னொன்றாக கருதுறது மதிக்காம இருக்கிறது இந்த இடங்கள் செய்யறதா இந்த நண்பர்களேசாக கருதுவோமோ எங்களுக்கும் வித்தியாசம் இதுதான் என்பதின் காரணமாக செஞ்சாங்க நாங்க அவங்க நின்று கொண்டு நாங்களும் அவங்கள போல் பார்த்துக் கொண்டிருக்கா தன்னிய சகோதரர்களே நண்பர்களே சிந்தன ரீதியில இஸ்லாமில் இருந்து தூரமாக உடிசாக கருதுக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறது அவருடைய உதாரணியாக <laughs> கருதல்ல <laughs> உள்ள சகோதரர்களே நண்பர்களே ரபியுடைய மாசத்துல நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாள் கடைசி நாள் இருக்கிறோம் யோசிங்க நாளுக்கு நாள் இஸ்லாசிலிருந்து தூரமாகிறோமா அல்லது ஹரீம் செல்லு அலீவ் சொன்னத்துக்கு நெருங்கி நெருங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாக்கு மாறுவார் அவருடைய குடுக்கல் வாங்கல் அவருடைய குடும்ப வாழ்க்கை பண்பாடுகள் இந்த எல்லாம போல இருக்கணும் என்ற போல அவருடைய நட அவருடைய உடல் அவருடைய பாவன அவருடைய சிரிப்பு அவருடைய நிச்சயமாக உண்டாகும் அதுதான் அல்லஹ் விரும்பக்கூடிய முறை அது சுட்டிதான் நபியாமலின் மூலமாக அல்லாத செய்ய வைத்தார் ஒரு அரசியார் எங்களுடைய தலைவர் முகம்மது فتح العزيز المسلكوديا شاه عبد العزيز رحمه الله عليه هو ஒரு பெரிய ஒரு ஆலিম அவங்க ஒரு தஃபீர் ஒன்றை எழுதுறாங்க فتح العزيز عند فتح العزيز المسلكوديا تفسير لا ما انت بني امام ربك நீங்க ஒரு பைத்திய ஒருத்திய படைகிறான் அந்த புத்திய படை புத்திய நூறு பங்குகளாக அல்லாஹ் பிரிக்கிறான் அந்த நூறு பங்குகள்ல தொண்ணூத்தி ஒன்பது பங்குகள் அவங்களை போல உடுக்க கண்யத்தை வச்சிருக்கிறது இந்த மாத்திரம் அந்த நேரத்தில் பக்கத்துல ஒரு வாலிபர் அவர் கத்தியும் அந்த கரண்டி அதாவது இறக்கி சாப்பிடுறாரு இடது கைல போக் வலது கையில கத்தி இடது கையால வெற்றார் வலது கையால வெற்றார் இடது கையால சாப்பிடுறார் சொன்னாங்க மகன் நீங்க வலது கைக்கு அந்த கரண்டி எடுத்துட்டு நீங்க வலது கையால சாப்பிட்டு வலது கையால சாப்பிடுறது அவருக்கும் எங்க பிடிச்சாலும் சுண்ணத்து சுண்ணத்து சுண்ணத்து காக்கிர்கள் எல்லாம் சிவநீர் கழிக்கிறாங்க சாப்பிடுறாங்க கழுவாம இருக்கிறாங்க ஆனா எவ்வளவு உலகத்துல டெவலப் ஆகிறாங்க நீங்க சுட்டிதான் முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சி என்று சொன்னாங்க கணியாசுபுரிய சகோதரர்களே நண்பர்களே சாரி சையி இப்ராஹிமோல்ல அவன் சொன்னாங்க மகன் அவங்களுக்கு எதுல அல்லா முன்னேற்றத்தை வச்சிருக்கிறானோ எங்களுக்கு அல்ல அதுல முன்னேற்றத்தை வச்சிருக்கிறான் என்றது சரிவராத பேச்சு சொன்னாங்க ஒரு மனிதன் மரத்து கேறிட்டார் இறங்கி கொலை இல்லாம தடமா யோசிக்கிறது எனக்கு இவர சிம்பிளா கீழே அடைக்கலாம் எப்படி டைரோண்ட் எடுங்க ஈசுங்க அவருக்கு கைத்த இடுப்புல கெட்ட செல்லுங்க கீழே இழுத்தா வந்துடுவாரு அப்படி செஞ்சாங்க கீழே விழுந்துட்டாரு கை காலையெல்லாம் வணங்கி போயிடுச்சு எல்லாம் சொன்னாங்க என்ன நீங்க இப்படி செஞ்சுப்பீங்க இல்ல ஒருத்தர் இப்படிதான் காப்பாற்றினார் பாதுகாக்கிறதும் கிணத்துக்குள்ள உள்ளவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் ஒரே முறையா மேல உள்ளவன் அப்படி விழுத்த அவனுக்கு இழிவுதான் மேல எடுக்கலாம் அதே மாதிரி தான் கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க அவங்கள அவங்களுக்கு நினைத்து கொண்டு போறோம் எங்களுக்கு கேவலமே சரீர ஒரு நாளும் அல்ல எங்களுக்கு கண்ணியத்தை தரமாட்டே ஜப்டா ரே அவன் இன்னும் சிரிச்சு கொண்டேதான் இருக்கிறான் ஒரு நாளும் அவங்களுக்கு சேவலம் இல்லாம போகாது அதான் ரஃபி அல்வான் ஒரு பக்கத்துல வைங்க செல்றாங்க நாங்க ஒரு பௌம் நாங்களை ஆட்சி செய்வதற்கும் யாரும் தயாரில்லாத நிலைமையில் இருந்தாங்க அதுக்கு சொன்னாங்க அமல்கள் கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே சுருக்கம் என்ன ஹபீஹுவரில் செல்லும் காலையில எழுபறதிலிருந்து மாலையில போக்காசின் அல்லா வெச்சிருக்கிறான் இது ஒரு தேடி தேடி செய்வதன் மூலமாக தான் எங்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாகும் இதான் நல்லா எங்களுக்கு விரும்புறாங்க நாங்க எதுவரை காட்டின் இந்த ஹதீபுடைய முறையில வாழ இல்லையோ நிச்சயமாக சத்தியமா ஒவ்வொரு பிள்ளைகளை அந்த பாதையை காட்டாமல் எங்களுக்கு நதிமார்கள்கிட்ட பாதை காட்டூரத்தில் பாத்திஹால ஓதுறோம் ஆனா இன்னும் எங்களுக்கு அந்த வார்த்தை வரல எனவே யாழ்ல எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்கோமோட அமல் செய்யக்கூடிய பாத்தியத்தை வழங்குவா யாக